அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இந்த குரட்பாவை இதற்கு முன்பு நாம் படித்தோம் ஆனால் விரிவாக பொருளை பார்க்கவில்லை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இதனுடைய பதவுரை இப்படி இருக்கிறது இல் அப்படின்னா மனைவியுடன் காட்டிற்கு செல்லாமல் வீட்டில் அப்படின்னு அர்த்தம் இல்லைனா இல்லத்தில் இருந்து இருந்துன்னா இருந்து கொண்டு ஓம்பி வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை எல்லாம் பாதுகாத்து தனம் தானியம் ஆடு மாடு பசுக்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு பாதுகாத்து வாழ்வது எல்லாம் இப்போ வீட்டை கட்டி வீட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் அறவழியிலே இணைந்து வாழ்வது என்பது பொருள்களை எல்லாம் பாதுகாத்து வாழ்வது எதற்காக வாழ்வது எல்லாம் வாழ்வதற்கான செயல்கள் அனைத்தும் விருந்து விருந்தினரை ஓம்பி அன்புடன் உபசரித்து ஓம்புதல்னு சொன்னால் பாதுகாத்தல் வழிபடுதல் அப்படிங்கிற அர்த்தம் பொறுப்போடு அவைகளை போற்றுதல் இப்படிலாம் பொருள் அன்புடன் உபசரித்து விருந்து அப்படின்னா விருந்தினரை ஓம்பி அப்படின்னா அன்புடன் உபசரித்து வேளாண்மை அந்த விருந்தினருக்கு உதவியினை வேளாண்மைங்கிற சொல்லுக்கு நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா பரோபகாரம் ஹெல்பிங் அதர்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஆக வேளாண்மை செய்த பொருட்டு செய்வதற்காகவே யாம் வேளாண்மை செய்த பொருட்டு இல் இருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம் அப்படி படிக்கிறோம் நாம் வீட்டில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் காப்பாற்றின்னு வாழ்றதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிய அன்போட மரியாதையோட உபச்சாரம் பண்ணி அவருக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் அப்படிங்கிறது இந்த குரட்பாவினுடைய பொருள் மனைவியோடும் வனத்திறல்லாது இல்லின் கண் பொருள்களை போற்றி வாழும் செய்கையெல்லாம் விருந்தினரை பேணி அவருக்கு உபகாரம் செய்தற் பொருட்டு என்றவாறு என்பது பரிமேலழகருடைய உரை கணவனும் மனைவியும் காட்டிற்கு சென்று வாழும் வாழ்க்கைக்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர் துறவரத்தில் மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது தெரிந்த விஷயந்தான் துறவு வாழ்க்கைக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கைக்கு வானப்பிரஸ்த வாழ்க்கை வானப்பிரஸ்த ஆசிரமம் என்று பெயர் கணவனும் மனைவியும் இறைவனை வழிபட்டு நிறைய நேரத்தை ஏக்கரூபம் அல்லது விஸ்வரூப தியானத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் உபதேசிக்கிறது ஐம்பது வயதிற்கு மேல் கணவனும் மனைவியும் குழந்தைகளிடம் பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துவிட்டு வனத்திற்கு சென்று விட வேண்டும் என்று சாஸ்திரம் உபதேசிக்கிறது வனம் என்பது வேறு அரண்யம் என்பது வேறு நெடிதுயர்ந்த மரங்கள் அடங்கி அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அரண்யம் என்று பெயர் வனம் என்பது கிராமத்தின் எல்லையில் இருக்கும் வனத்தில் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை சந்தித்து ஆசி பெற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ஆலோசனை பெறலாம் இருந்து ஓம்பி என்பதை ஆழமாக சிந்தித்தோமே ஆனால் வனத்திற்கு செல்லாமல் மனைவியோடு வீட்டிலிருந்து பணத்தை சேர்த்தல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் பழியஞ்சி பார்த்தூன் இல்வாழ்க்கை என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பதை நாம் நினைவுபடுத்தி வேண்டும் அதாவது பாபத்திற்கு பயந்து முறையான வழிகளில் பொருள் ஈட்டி அதனை கொண்டு புண்ணிய செயல்களை செய்து செல்வத்தை எல்லோருடனும் பகிர்ந்து கொண்ட பிறகு தான் அனுபவிக்க வேண்டும் அவ்வாறு செய்கின்றவனுடைய வம்சம் மிகச்சிறப்புடையதாக இருக்கும் ஓம்புதல் என்ற சொல்லுக்கு இங்கு வேள்வி செய்வது என்று பொருள் அல்ல ஏன்னா அழல் ஓம்புதல் அப்படின்னு சொல்றது உண்டு இங்கே ஓம்புதல்கிறதுக்கு வேள்வின்னு அர்த்தம் இல்லை பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரங்களில் யோகக்ஷேமம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற வழக்கம் துறவிகளுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேங்கிறார் பகவான் கீதையில் யோகம் என்றால் இல்லாததை ஈட்டுதல் அப்பிராப்தசிய பிராப்திகி யோகா அடைந்த செல்வத்தை காப்பாற்றுதல் கஷேமம் என்று சொல்லப்படும் பிராப்தசிய சம்ரக்ஷணம் க்ஷேமம் இருநூத்தி பன்னெண்டாவது பார்க்கலாம் ஒப்புரவறிதல்ங்கிற பகுதியில் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டுவர் அதனுடைய பொருள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு நான் முயற்சி பண்ணி பொருள் ஈட்டுவதெல்லாம் எதற்கென்று கேட்டால் தகுந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக என்று ஒப்புரவு அறிதல் என்கிற அதிகாரத்திலே உபதேசிக்கப் போகிறார் திருவள்ளுவர் இல்லறத்தில் பொருளை ஈட்டி பாதுகாத்து வைத்தல் விருந்தினரை போற்றுவதற்கே ஆகும் என்பதை நாம் திரும்ப திரும்ப சிந்திக்கிறோம் விருந்தாளியின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் என்று திருவள்ளுவரே இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தில் உபதேசிக்கப் போகிறார் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் இருந்தோம்பி எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்